வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டாவது செய்தி சேவை பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் இருபதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் கோயம்புத்தூரிலிருந்து கண்ணகி மயில்சாமி தமிழக செய்திகள் கந்தம்பட்டியில் நடந்த புதிய பாலங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மெரினாவில் குளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை கிழக்கு மண்டல இணை ஆணையா் பாலகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளாா் தெற்கு ரயில்வேயில் வட மாநிலத்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி நியமனம் வழங்கப்பட்டு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது கத்தார் நாட்டின் தலைநகர் தோஹாவில் ஆவின் விற்பனையை பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நாடுகளை தொடர்ந்து கத்தார் நாட்டில் ஆவின் விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது சென்னை விமான நிலையத்திற்கு சிங்கக்குட்டியுடன் வந்த தாய்லாந்து பெண்ணை விமான நிலைய அதிகாரிகள் பிடித்து உள்ளனா் மீண்டும் ஊருக்குள் நுழைந்த சின்னத்தம்பி யானை கும்கியாக மாற்றப்படும் என்று வனத்துறை அமைச்சா் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளாா் இந்திய செய்திகள் மக்களவை தேர்தல் நேரத்தில் சமூக ஊடகங்களில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் கருத்துக்களை பரப்புதல் பேசுதல் ஆகியவற்றை தடுக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாா் அங்கு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்ட உள்ளார் இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கமான சிமி சட்டவிரோதமானது என மத்திய அரசு அறிவித்தது பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய சிமி அமைப்பு நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மணிப்பூரில் கடத்தப்பட்ட நூற்றி பெண்களை அந்நாட்டு போலீசார் அதிரடியாக மீட்டுள்ளனர் எல்கர் பர்ஷித் வழக்கில் மாவோயிஸ்டுகளுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி சமூக செயற்பாட்டாளர் ஆனந்த் டால்டும்டேவை மும்பை போலீசார் கைது செய்தனர் சிபிஐ அமைப்பிற்கு புதிய தலைவரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி தலைமையில் நேற்று கூடிய இரண்டாவது கூட்டத்திலும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மக்கள் நலன் கருதி ராணுவ மருத்துவக்குழு பல்வேறு முகாம்களை நடத்தி வருகிறது அவ்வகையில் ரஜோரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை உறுப்புகள் வழங்கும் முகாம் நேற்று நடைபெற்றது மெக்சிகோவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது சியாபாஸ் மாநிலம் தபுலாவில் இருந்து பத்து மைல் தொலைவில் கடலுக்கடியில் 40 மைல் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு ஆக பதிவாகியிருந்ததாக அமெரிக்க புவியியல் துறை தெரிவித்துள்ளது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால்தான் அணுசக்தி விநியோக நாடுகளின் கூட்டமைப்பில் இந்தியாவை அனுமதிக்க ஒப்புக்கொள்வோம் என்று சீனா கூறியுள்ளது அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த செனட் சபை உறுப்பினரான அமி பேரா வெளியுறவுக் கொள்கைக்கான செனட் சபை உறுப்பினர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ராணுவ வீரர்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் ராணுவம் தடை விதித்துள்ளது பணியில் இருக்கும் ராணுவ வீரர்கள் மட்டுமின்றி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கும் இந்த தடை உத்தரவு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் நடந்த வன்முறை சம்பவங்களில் சிக்கியும் இடம் பெயரும்போதும் உணவு தண்ணீர் கிடைக்காமலும் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் பதினோரு பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்ததாக குழந்தைகளுக்கான ஐநாவின் அமைப்பான யுனிசெஃப் தெரிவித்துள்ளது ரய் தொடர்ந்து விதிமுறை மீறலில் ஈடுபடுவதால் அதனுடன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செய்து கொண்ட அணு ஏவுகணை தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகப்போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் ஜவுளி தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டத்திற்கு நிதி குறைந்துள்ளதும் இத்திட்டத்தில் வழங்க வேண்டிய ரூபாய் எட்டாயிரம் கோடி நிலுவை மானியத்திற்கு நிதி ஒதுக்காதது ஜவுளித்துறையினருக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரயில்வேக்கு ரூபாய் ஒன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு கட்டண உயர்வு மற்றும் புதிய ரயில்கள் பற்றிய எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை ரிசர்வ் வங்கி இடைக்கால டிவிடெண்டாக ரூபாய் இருபத்தி கோடி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு எதிர்பார்ப்பதாக சுபாஷ் சந்திரகார் ஜான்சன் பேபி பவுடருக்கு இலங்கை தடை விதித்துள்ளது கடனை அடைக்க முடியாததால் திவால் சட்ட நடவடிக்கைகளுக்கு தயார் என அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இனி வருவது விளையாட்டுச் செய்திகள் மாநில அளவிலான பி வி விஸ்வநாத் நினைவு கோப்பை டென்னிஸ் தொடரில் தாரகேஷ் அசோக்கர் குந்தனா ஸ்ரீ சாம்பியன் பட்டம் வென்றனர் கிரிக்கெட் உலகை ஆண்டு கொண்டிருந்த அணிகள் இன்று ஒவ்வொரு வெற்றிக்கும் போராடி கொண்டிருக்கிறது இது இதுபோன்ற நிலைமை இந்திய அணிக்கு எதிர்காலத்தில் ஏற்படாது என்று தேர்வு தலைவர் எம் கே பிரசாத் பேசியுள்ளார் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் ஐந்தாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி வெலிங்டனில் நேற்று நடைபெற்றது திரைச்செய்திகள் நடிகர் மம்முட்டியின் நடிப்பில் பேரன்பு படம் ரிலீஸ் ஆனது ஆனால் மம்முட்டியின் பேனரை விட படத்திற்கு இசையமைத்த யுவன் சங்கர் ராஜாவிற்கு ரசிகர்கள் பிரம்மாண்டமான பேனர் ஒரு பெரிய கதாபாத்திரத்தில் தமிழ் பெண்களாலும் நடிக்க முடியும் என்பதை இயக்குநர்கள் நம்ப வேண்டும் என்று கூறியுள்ளார் நடிகை ஸ்ரீ பிரியங்கா இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்